தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று சுந்தரானந்தர் சித்தரை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் சுந்தரானந்தர் ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்து எண்ணூர் வருடம் இருபத்தெட்டு நாள்கள் வாழ்ந்த சுந்தரானந்தர் மதுரையில் ஜீவசமாதி கொண்டார் என கூறப்படுகிறது மதுரை மீனாட்சம்மன் திருக்கோயிலில் இவருக்கு தனி சன்னதி உள்ளது மிகவும் அழகான தோற்றத்தை கொண்டவர் என்பதால் சுந்தரானந்தர் என்று பெயர் பெற்றார் கிஷ்கிந்தையில் வாழ்ந்த நவகண்ட ரிஷியின் பேரன் என்றும் போகர் கூறியுள்ளார் இவருக்கு வல்லபசித்தர் என்ற பெயரும் உண்டு தன் இளமை காலத்தில் பெற்றோரின் விருப்பப்படி திருமண வாழ்க்கையை மேற்கொண்டார் பின்னர் சட்டை முனியால் ஆட்கொள்ளப்பட்டு ஆளுடன் சென்றார் அவர் அகத்தியர் வழிபட்ட லிங்கத்தை பெற்று அதை சதுரகிரியில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார் அத்துடன் பலருக்கும் பலவிதங்களின் துன்பங்களை தீர்த்து வந்தார் அப்பொழுது மதுரை அபிஷேக பாண்டியன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு இந்த சித்தரை பற்றிய செய்தி கிடைத்தது உடனே சேவர்களை அனுப்பி அவரை அரசவைக்கு அழைத்து வர தெரிவித்தான் பொதுவாக சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் ஆகியோர் இருக்கும் இடம் சென்றுதான் வழிபட வேண்டும் ஆனால் மன்னன் தன் அதிகார செருக்கினால் அவர் அழைத்து வர கட்டளையிட்டான் அவனுடைய அதிகார செருக்கை அடைக்க சித்தர் விரும்பினார் தன்னிடம் வந்த சேவிடம் தான் வர இயலாது என்று சித்தர் தெரிவித்து விட்டார் அத்துடன் அவரிடம் சித்தர் எனக்கு உம் அரசால் ஆகப் போவது எதுவுமில்லை நான் என்கிற மமதியால் செயல்படும் அரசார ஆகிவிட போவதும் எதுவுமில்லை குழப்பமிக்க உங்கள் அரசரால் ஆனதும் எதுவுமில்லை அவர்கள் யமாற்றத்துடன் திரும்பி போய் சித்தர் கூறியதே அப்படியே பாண்டியம்மனிடம் கூறினார்கள் மன்னன் யோசித்தான் ஆனது எதுவுமில்லை ஆகிவிடப் போவதும் இல்லை ஆவதும் எதுவுமில்லை முக்காலங்களும் குறிக்கும் இதன் பொருள் என்ன அவன் மனம் சிந்திக்க ஆரம்பித்தது ஆனால் விடைதான் கிடைக்கவில்லை மன்னன் விடை தேடி கொண்டிருந்தான் ஒருநாள் மன்னன் மீனாட்சி அம்மன் கோயில் தரிசனத்திற்கு சென்றான் அன்று சித்தர் சுத்த சுந்தரானந்தரும் அங்கு சென்றிருந்தார் இருவரும் எதிரெதிரே சந்தித்து மன்னன் கேட்டான் நீர்தான் மாயங்கள் செய்யும் அந்த மாயாவியா என்று கேட்டான் சித்தர் கூறினார் கேள்வியே தவறாக உள்ளதே நான் செய்வது சித்த சாகசங்கள் இவை மாயங்கள் அல்ல பஞ்சபூதங்களை உணர்ந்து பிரபஞ்ச நியதிக்கேற்ப அவற்றை வசப்படுத்தி செய்யப்படுபவை மன வலிமை உடைய எவ்வித அகங்காரம் ஆணவும் போன்றவை இல்லாதவர்கள் யாராலும் இதை செய்ய முடியும் நீ வேண்டுமானால் எனக்கு ஒரு சவாலை ஏற்படுத்து நான் அதன் வெற்றிகரமாக முடித்து காட்டி நான் செய்வது சித்த சாகசங்களை என்பதை நிரூபிக்கிறேன் என்றார் பாண்டிய மன்னன் நின்ற இடத்திற்கு அருகில்தான் ஆலய விமானத்தை தாங்கி கல்யானை நின்று கொண்டிருந்தது மன்னன் சித்தரை நோக்கி கூறினான் இந்த கல்யானையை உயிர் யானை பார்ப்போம் என்றான் பாண்டிய மன்னன் கையில் ஒரு சேவன் கரும்பு ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தான் சித்தர் கூறினார் பாண்டியனே நீ அந்த கல்யானை அருகே மனதை ஒருமுகப்படுத்தி ஓம் நம சிவாயா சொல்லிக்கொண்டு சிவபெருமானை வழிபடு கல்யானை எனக்காக உயிர் பெறும் சித்தர் கல்யானையை நோக்கினார் கல்யாணிக்கு உயிர் வந்தது அது பாண்டியின் கையில் இருந்த கரும்பை இழுத்து தின்றது அவன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை எட்டி பறித்தது பாண்டிய மன்னன் ஆடி போனான் அவன் இந்த ஆச்சரிய நிகழ்வை எதிர்பார்க்கவில்லை அப்படியே சுந்தரானந்தர் காலில் விழுந்து கண்ணீர் விட்டான் அவரை சுவோதித்தருக்கு வருத்தப்பட்டான் தனக்கு பிள்ளை பேர் வர மருள வேண்டினான் சிவனர்களால் அது கிடைக்கும் என சுத்தரானந்தர் ஆசி கூறினார் அவன் கழுத்தில் யானை மாலையை திரும்ப சூட்டிவிட்டு அந்த உயிர் யானை மறுபடியும் கல்யாணையாக மாறிவிட்டது சுந்தரானந்தர் ஆலை வாயல் நுழைந்து மறைந்துவிட்டார் சுந்தரானந்தர் சித்தரின் அருள் வேண்டி அவரை வணங்குவோம் அவருடைய மந்திரங்களையும் போற்றிகளையும் திரும்பவும் கூறுவோம் நம் குறைகளை அவரிடம் மனமுருக தெரிவித்து வேண்டிக் எல்லா குறைகளும் அவர் கட்டாயம் நீக்குவார் எல்லா நிலைகளும் அவர் நமக்கு துறையிருப்பார் மதுரை மீனாட்சி அம்மன் இவருக்கு தனி சந்நிதி உள்ளது எல்லாம்பல்ல சித்தர் என்ற திருப்பெயரோடு இவை இங்கே குடிக்கொண்டு உள்ளடம் அதனால் நாம் சித்தா சுந்தரானந்த சித்தரை வணங்குவதால் நமக்கு கிடைக்கும் பழங்கள் வறுமை நீங்கும் செல்வம் கிடைக்கும் வயிறு குடல் தொடர்பான நோய்கள் தீங்கும் தீய பழக்கங்கள் அகலும் மந்தத்தன்மை நீங்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை ஏற்படாது வேலை கிடைக்கும் அதனால் நாம் அனைவரும் சுந்த சுந்தரானந்த சித்தரை வணங்குவோம் ஆவுரை ஆவுரை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்